ஜெர்மன் கணிதவியலாளர் மற்றும் வானியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மிக்கேல் பகூன் ரஷ்ய மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒய் வி ராவ் தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குநர் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுந்தர ராமசாமி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அலெக்ஸி லேயனோ சோவியத் ரயாவின் விண்வெளி வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி நாராயணசுவாமி இந்திய அரசியல்வாதி புதுச்சேரி ஒன்றிய பகுதியின் முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாரிசா மேயர் அமெரிக்க கணினி அறிவியலாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஜான் ஆப் ஆர்க் பிரான்ஸ் பெண் புனிதர் ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு கிறிஸ்டபர் மார்லவ் ஆங்கில இயக்கவிஞர் ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டு குரு அர்ஜூன் சீக்கிய குரு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதாம் ஆண்டு பீட்டர் பவுல் ரூபென்ஸ் ஜெர்மன் பெல்ஜிய ஓவியர் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஓல்டயர் பிரான்சிய மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வில்பர்ட் ரைட் அமெரிக்க விமானி மற்றும் தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பாம்பன் சுவாமிகள் தமிழக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 இந்நாளின் சிறப்புகள் டெனிநாதன் டபோவில் இந்தியர்கள் வருகையினால் நிக்கரக்குவா நாட்டில் அந்நையர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை